உனக்கு அங்கே சொல்லலாம் ஆளாயி ஐயோ கனிமையாயிருந்தேன்னு சொன்னேன் சாதித்தனே அந்த அல்லேனால் நெருவாக சொல்லலாம் இப்படி முறைமைப்படி கூடும் கிழமையினால் நிறைப்பாணியில் இசைகோன் புன நீடும் புகழ் வகையால் இறையாள்மகன் இனி இசைப்பாடினன் எல்லாம் நேரில்லான் சொல்லா தமிழ் இசைப்பாடிய தொண்டந்தனை இன்னும் பல்வாறு உலகில் நம் போல் பாடென்று அப்பா நீ பாடி இருக்கிறேன் இதே போல் இன்னும் பல ஆண்டுகள் இந்த மனுமையில் இருந்து பாடி பின்னர் அந்த நாங்கே வா பரிவின் நல்லார் நல்லூரல் துறைமேவிய நம்பன் எல்லா உலக உய்ய புறம் எய்தான் அருள் செய்தான் அதுதான் மாப்பிள்ளையாயிருந்தவர் இப்போ அருமையாக அரியவராக ஆகி அருமையான இந்தள பண்ண பாடி இனி பன் சுமந்த பாடி பின்னர் கைலாயத்துக்கும் சொல்ல தடுத்தா்கொண்டது என்ன தடுத்தாட கொண்டது திருமணமாகி இந்த உலகியல் முறையில் செல்ல இருந்தவரை மாற்றி அருளியல் நிலையில் மாற்றி கைலாயத்திற்கு வர அழைப்பை தான் தடுத்தாட கொண்டது ஆரம்ப எல்லாமும் பெரிய உடைய கொண்டு மீண்டும் தொடர்ந்து செய்யலாம் எந்த செய்திருக்கிறோம் ஐந்தா சரி இப்பொழுது அவர் நான் எவ்வாறு பாடுவேன் என்று சொல்கின்ற பொழுதுநாவலர் பெருமான் சித்தா பெரிசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் சித்தாரணி முதல் முதலாம் உலகெல்லாம் உயவெடுத்தார் ரொம்ப அருமையான திட்டாத்திரி சூழன்மையான திருப்பதியத்தை பாடினார் அப்படின்னார் இப்போ இதில் ஒரு அருமையான குறிப்பு சேக்கிலாருடைய மற்ற மற்ற எந்த புராணங்களுக்கு இல்லாத பல தனித்தன்மைகள் நம்ம பெரிய புராணத்தில் இது ஒரு என்னென்னு கேட்டீங்கன்னா எந்த பதியத்தை எடுத்து அந்த பதியத்தினுடைய பண்ணில் இந்த பாடலையும் பாடலாம் எதை சேக்கிலார் திருவாக்கியும் பாடலாம் ஒரு நூல் இல்லைங்க இல்லை தான் இப்போ இருக்கிற நூல் எத்தனையோ கடல் கோளால் அழிந்தது இந்த இஸ்லாமியரால் அழிந்தது இப்படிலாம் பலதெல்லாம் போயிட்டு ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நூல் இது மாதிரி இப்போ பாருங்க இந்த கொத்தார் மலர் குடல் ஆறுவர் கூறாய் அடி ஒரு பாடல்கிறதை பார்த்து சொன்னாலே அதில் எந்த என்ன பாடலை பாடினார் சொன்னால் பாடலை பாடினார்னார் இப்போ நல்ல நல்லா அருமையாக இப்போ நாம கிரகம் செய்ய முடியாது நல்ல ஓதாமூர்த்திகள் மூர்த்திகள் இதை பாடும் சித்தா பெரிசூடின்னு ை பெருமானி அருளாளா அப்படி பார்ப்பது அப்படியே இந்த பதியத்தை பாருங்க கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடி அவர்பால் மித்தாயினும் எரியானை அவ்வியல்லாவலர் பெருமானி மித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் உலகெல்லாம் உய எடுத்த அதே பண்ணலை பாடலாம் இப்படி பன் சுமந்த பாடல்னு சொல்லும்போது திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறையும் பன் சுமந்த பாடலாகும் ஏன்னா எல்லா பாடலும் இல்லை நான் அந்த பதியத்தை பொழுது அந்த பதியத்தில் இருக்கிற இந்த பாடல் அமைந்துரு வரலாற்று பாடல்கிறது இதெல்லாம் சைக்கிளாக இருக்கின்றே இருக்கிறத கனித்தமிழன் சரியா இருக்கு இது மாதிரி எத்தனை இருக்குன்னு சொத்த தேவை அதேமாதிரி ஒரு ஓதாமட்டினும் படிப்பில் வச்சுக்கணும் சொன்னேன் வெறுவெல்லாம் படிக்கணும் எத்தனை பாட முதல்ல சுந்தரர் பாடலை எத்தனை பாட சுந்தர பாடல்களில் இப்பொழுது இருக்கிற பாடலில் எத்தனை பாடல்கள் சேர்க்கிறாரால் மோக்கப்பட்டது இதெல்லாம் குறிப்பிடத்தில் அதுபோல் திருநாவுக்கரசர் பாடல்களில் சேர்க்கிறாரால் எத்தனை பாடல்கள் இப்பொழுது துவக்கப்பட்டன அதுபோல் சுந்தரரா ஆனால் மணிவாசகர் பாடலை மணிவாசகர் காலம் சரியா யாருக்கு பின்னே என்றால் சுந்தரருக்கு பின்னு ஆனால் சேக்கலாருக்கு முன்னே அதை வச்சு பார்க்கணும் ஏதேன்னா அந்த இரண்டாவது இது இது பன் சுமந்த பாடலாக சொல்வதை போல் இப்போ திருவாசகத்தை பன் சுமந்த சிலது நமக்கு வந்து இப்போ என்னான்னது சிவபரானமே இருக்குது சுபரானம் எந்த பண்ணில் பாடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை பொதுவாக அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் ஆடை விதத்தில் அது என்னப்ப சாதாரணமா நமக்கு வாழ்க நாதன் தாழ்வாழ இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்க தாழ்வாள அது மாதிரி பூவர் பாடல்களில எந்தெந்த பாடலை முகந்தெடுத்தார் அந்த முகந்த பாடல்கள் அந்த பாடலிலும் அந்த பன்னமைவு இருக்கிறதா என்று பார்த்து சரிங்களா தேய்கடாரில் அது பதிய பன்னமையுடைய பாடல்கள் அப்படி கூட துவக்கலாம் சீக்கிரத்திட்டு பண்ணலாம் பண்ணலாம் இதுக்கு யார் தயவு வேணும்னா நல்ல ஓதுவாமூட்டியுள்ள தயவு வேணும் எங்கள் எங்களுக்கு அறிவு அவ்வளோ முதல்ல எந்தெந்த பதிகளை எடுத்தாருன்னு முதலே வெட்டுக்கணும் அந்த பதியங்களை எடுத்தது எந்தெந்த பாட்டிலேன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த பதியப்பாட்டு ராக என்னன்னு பார்க்கணும் அந்த பதியத்தை மூன்று இருக்க சேர்க்கலர் வாங்க என்னன்னு பார்க்கணும் யாரும் செய்யலை செஞ்சால் நல்லது செஞ்சால் எவ்வளோ செய்ய வேண்டியது முருகா முருகா சரி இப்போ எந்தெல்லாம் எந்த இதை எந்த பாடல்கள் அழிமையான பாடலை பாடினார் இங்கே திருவண்ணூரிலே திருக்கோவில் சென்று அந்த கூட வந்த நம்முடைய அந்தனராக வந்த பெருமான் மறைய அப்படி மறைந்த போது அப்படியே பாடினார் தொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டந்தனை என்னும் பல்லார் உலகில் புகழ் பாடென்று ஒரு படிவின் நல்லார் வெண்ணி நல்லூர் அருள்துறை மேவிய நம்பன் எல்லாம் அருள் செய்தான் சொன்னதான் என்னப்பா இது மாதிரி நீ வந்து ஒவ்வொரு பதியம் சென்று அந்த பதிகந்தோறும் பாடி வாழ்க்கை வருவாயாக என்று பெருமானே அருள் அமைச்சாரம் அல்ல அந்த பாடலும் கூட அந்த பித்தாப்பெரி சூடிங்கிற அமைப்புல தான் இருக்குது அடுத்த அடுத்தது கூட அப்படி தான் இருக்கு அயல் ஓ தவம் வார்த்தர் அன்றே மனம் அழியும் செயலால் மிக புத்தூள் வரும் சிவவேதியின் மகளும் உயர் நாவலர் தனிநாதனை ஒழி ஆதுனர் வழியில் பெரிய பெயராதுயர் சிவலோகம் எடிதான் வகை பெற்றால் இது அப்படியே அந்த கிட்டாப்பிடி சொல்லுங்க இங்கே ஒரு அடிமையான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால் சரியா இன்னைக்கு வந்து இந்த மாப்பிளையாயிருந்த நம்முடைய சுந்தரன் கடுத்தால் கொல்லப்பட்டு பெருமானுடைய திருப்பு ஒளிப்பாடு அடியவராக ஆகியிருக்கார் சிவலோகம் போல அடியவராக ஆயிருப்பார் இப்போ அந்த பாப்பா நிலை என்ன ஆச்சுங்க எந்த பாப்பா மணவரையில் உட்காந்துருந்த ஒரு பத்து மணிக்குலிகள் இவர் வரல கேட்டு மேலே அனுப்பிச்சி கல்யாணம் ஆகிடுங்க அதனால தான் நம்ம தடுத்து ஆட்கடுத்து உலகியல் தடுத்து அருளியல் வாழ்வு அப்படின்னா அதனால் இப்போ சிவாச்சாரியார் பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா ஒன்று கைராக சேர்ந்து ரெண்டு பொண்ணு திருவாரூரில் ஒன்று திருவத்தியூரில் ஒன்று வரப்போகுது அது யாரு அணிந்ததை கமலினி நீ அதை மணக்கிறதுக்கு இல்லை வந்த சிவாச்சாரியார் பிள்ளைய மணக்கம் வந்த சிவ சிவ அதனால அந்த கல்யாணத்தில் முன்னாள் இந்த மாதிரி வந்து கருத்து ஆர்டர் அது இவருக்கே அப்புறம்தான் தெரியும் அம்மா என்ன என்ன தெரியும் அதனால தான் உணர்த்த உணதலையும் ஆன்மா உலகன்னு துணியான போகுது இந்த உயிருக்கு உணர்த்த உணர்த்த உணருமே தவிர தானாக உணர முடியும் தனியை உயிர் என்ன என்ன இது இருக்குது ஒன்றும் இல்லை அடிமையாக பண்ணாரு உணர்த்த உணதலையும் ஆன்மா உலகு தான் அது மாதிரி உணர்த்த உணர்ந்த ஆன்மா இப்படி பாடினாதான் பாடிட்டு அந்த அந்த அடுத்த பாட்டும் அந்த பாப்பா என்னாச்சினாரு கொஞ்ச நாள் வாழ்ந்தது இது என்ன செய்துன்னு கேட்டால் சிவன் வேதியன் மகளும் உயர்னாவலர் தனிநாதனி ஒடியாதுணர் ஒடி ஆனால் என்ன பண்ணிச்சுன்னா திருமண ஆகிலேயே தவிர திருமணத்தில் ஏறத்தாழ அந்த மங்களனான் பூட்டவில்லையே தவிர அது வரைக்கும் இருந்த சடங்கெல்லாம் கூடவே அந்த அந்த தான் இருந்த சடங்காச்சு அதனால சரி திருவருள் அவர் நமக்கு கணவர் என்று கருவி அப்படியே கொஞ்சம் நாள் வாழ்ந்தது ஒரு கால பெருமான் திருவடியை சார்ந்தது அப்படின்னு ஏன் கிட்டிண்ணா நாளைக்கு வந்து நீங்கள் நம்ம கேட்கறது அப்புறம் கேட்கறோம் கல்லூரி அப்படி இருக்கு ஐயா அந்த பாப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டேன் கல்லூரி பையன் என்ன கேட்கணும் கேட்கணும் எளிமெண்ட் ஸ்கூல் நான் ஸ்கூலையும் பாராளுக்கிறத விட கல்லூர் நடத்துறது கொஞ்சம் நல்லது வீச முடிச்ச குழந்தைகள் இதெல்லாம் கேட்கும் ஏன்னா அவன் ஏற்றால வயது வந்து இருபது வயசு இல்லை பெரும்பு நானும் அவனும் போனமுன்னு சொன்னேன் அவனையும் பார்த்து சொல்லுவாங்க ஐயா கொஞ்சம் ஒதுக்க போகிறது போகிறது அது மாதிரி வயசெல்லாம் அதிகமானதெல்லாம் இருந்தது முப்பத்தி வயசுடைய பையெல்லாம் ராமானுமும் சரி இல்லை கல்யாணம் குழந்தை பிறந்து அப்புறம் நான் இந்த அருமையான பாடல் அவர் அமைந்திருக்கிறது இன்று எளிதாக வகை பெற்றார் இனி நேரா இனி யார் குரம் நாவஞ்சி சுந்தர பெருமான் அருமையா தான் வந்த கைலாயத்தில் இருந்து வந்த மேற்கொண்டு சரிங்களா ஒருதோறும் சென்று சென்று சென்று பெருமானை பாடி வருகிறார் நாவலர்கோன் ஆரூரம் கனிவெண்ணி நல்லூரில் மேலும் மேவு அருள் துறை வேதியர் ஆட்கொண்டதற்கு இவ்வாறு வேதியர் ஆட்கொண்ட பிறகு பெருமான் வேதியராய் வந்து ஆட்கொண்ட பிறகு பூவலரும் தலம் ஓய்ய திருநாபரூவர் பூந்து தேவர்விரான் தனிப்பணிந்து திருப்பதியம் பாடினார் திருப்பதியம் பாடினார் அந்த பதியம் கிடைப்பது இதெல்லாம் நம்முடைய ஆயிபர் பிகேஎஸ் குறிச்சிருக்க சி கேஎஸ் குறிச்சிருக்க கூட இந்த பாடல்களில் கூட சில தொகுப்பு கூட பண்ணணும்னு நினைப்பேன் இந்த ஒரு பதியம் மட்டுமே இருக்கிற பதிகள் இரு பதியம் மட்டும் இருக்கிற பதிகள் அப்படி இருக்கு எத்தனை பதிவு இருக்குது அப்படி தான் கூட இன்னும் காரணத்தை ஒரு பதியும் கூட பதிய மட்டும் அப்புறம் இனி பதியும் உலதென்று இவர் குறித்து ஆனால் இன்று கிடையாதவை எவை என்று தான் அப்போ தான் நீ அவர் நிறைய பாடல் பாடலாக சொன்ன நம்பி ஆடாமம்பி சொல்கிற அப்போ அவனால் பாடலும் ரொம்ப குறைவு இப்படி எல்லாம் நம்ம எண்ணி பார்த்தால்தான் அந்த சொன்னது வாய்மை என்பதை மற்றவர்களை சொல்ல முடியும் இல்லைன்னா என்ன ஒரு ஆயிரக்கணக்கின் முன்னூறு முன்னூறு முன்னூறுதான் சதிப்பா இன்னைக்கு இருக்கிறது முந்நூறு நானூறு தான் ஆனால் பாடியது பல அது போயிட்டு எனவே இவ்வாறு தான் என்ன செய்தார் இப்ப எந்த பாட்டுங்க எழுபத்தி ஒன்பது ஆமா சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணிந்து இது கொஞ்சம் வேகமாக எல்லாம் படலாம் திருத்தரையோருக்கு சென்றாலாம் சென்று சீ வினையால் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவ நெறி தந்தருள் என்று தம்பி ரான் முன் நின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினால் அல்ல அந்த பதியும் தான் எது மலையாளருவி திரள் மாமன்யா அந்த அந்த மாதிரி குறைஞ்சதை பார்த்தேன் எனக்கு கேட்டுக்கிட்டாராம் பெருமானியின் இல்வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லையா இல்லாமல் தவ வாழ்க்கை தௌமன என்னன்னு கேட்டால் உன்னையே நனையும்படியான வாழ்வு அந்த வாழ்வு எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அந்த நெய்க்கு பவ நெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினார் மலையாள ரீதி தெளிமாமதி மணியில் செஞ்சு பாட்டு பாடலாம் புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள இந்த தவன் தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமான் மண்ணில பாடுகின்ற அந்த பெருமானி என்று வேற எந்த நினைவும் வராமல் இருக்கிறான் அந்த அதான் தவம் அதான் தவம் அதனால் தவம்னு சொன்னாவே காட்டிருக்கிற தவம்னு அர்த்தமில்லை மனம் ஒன்றி எந்த ஒன்றை அந்த ஒன்றில் அப்படியே ஒன்றிவிட்டால் அது பெரிய அதையே தவமாக இருக்க முடியும் புலன் ஒன்றும் வடிதவத்தில் குறிந்த நிறை கொடுத்தருட அதொண்ட நரிஞ்சோழி திருத்துறையூர் வந்தும் இங்கே இருந்து இப்போ திருத்துறையூர் சென்று அங்கே இருந்து இருக்கிற பெருமானி நிலவுந்தன் கொணல் மொழி நீர் சிலைவோன் திருப்பாதம் மலர் கொன்று போட்டி வந்தித்தார் வந்தொண்டர் பெருமானுக்கு வழியெல்லாம் வழிபாடு செய்து தரான் திருத்தறிவு தனிப்பணிந்த சிவபெருமானம் மருந்தளும் கொடுத்தமாம் இடம்பலமும் கிரஞ்சியும் அது என்ன பொருத்தமாம் இடம்பலவும் அது எந்தெந்த பதிகளுக்கு அவள் பொழுது முடியுமோ அந்த பதிகளுக்கு இப்போ தான் சொல்கின்ற பதிகளுக்கு ஒரு ரெண்டுகள் தொலைவில் இருந்தேன்னா அதெல்லாம் போயிடலாம் ஐயா இங்கே இன்னும் ஒரு இருபத்தஞ்சி மைல் இருக்குதுன்னு அந்த பகுதி வரும்போது அந்த சேர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க இங்கு பாடும் பணியே பணியாக அப்படி வச்சுக்கிறாங்க அதனால் எங்கெங்கே அப்படி அருகில் இருக்கின்றனவோ அதெல்லாம் பொய்கள் வருது இவ்வாறு வந்து குறிஞ்சி பொற்புலியோ நெருತನார் திருக்குத்து தோளுதற்கினை ஊற்று வருத்தமிகு காதлинаர் வழி கொள்வான் மனம் கொண்டார் அதனால வழி கொள்வான் மனம் கொண்டார் நெடுவாவுடைய தெல்லைக்கு போவும் நிப்பonda தெல்லைகängே இருந்து பரப்பணும் சொரட்டு போகணும் ஓனா மலை வளர்தன் மாலை மலை வளந்த அகில் பரப்பி மலை பரப்பி मणिபொலிக்கும் ஆரேதகுப்பன்னன் பொன்பெண்ணே ஆறு கணந்தே பன்னையார் கலந்து விட்டே ஏரிய பின் பாங்கிர அந்த காலத்துலலாம் ஆறுன்னு சொன்னா பாளங்கூடல்ல தண்ணி அளவு இந்த அளவு வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல ஓய்வு போயிடலாம் இந்த அளவுக்கு மீறிச்சின்னா கொஞ்சம் எழுத்துட்டு அதெல்லாம் ஜாக்கிரதாக தான் எண்ணி எப்படி தண்ணி போகணும்னு பார்த்து தான் கடந்து போகணும் அதனால் இவற்றை கடந்து சென்று புக்கிரிஞ்சு நம்ம ஆறு கடன் பெரிய பின் பசும் புறவிய நடந்த மேல்கடலில் செலவனையும் பொழுதனைய திருவதியை புறத்தணிந்தார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதோ இப்பொழுது மணி என்னன்னாருல நம்ம இப்போ இப்போ நேரம் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் ஆகிட்டுது என்னென்னா அப்படியே இரவு நேரம் வர அப்படியே ஆரம்பிச்சுதான் மாலை நேரம் சென்று இரவு நேரம் வர ஆரம்பிச்சுதான் அந்த நேரத்தில் உலகுடையவர் ஆமாம் உடையவரால் உடைய அரசு ஆமாம் உடையவர் ஆகலம் ஏற்று உழவாரப்படையாளி உடைய அரசு சாரி நாவுக்கர் உடைய அரசு உலகேற்று உடவாரப்படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்ப பெறும் பதியை விதித்து வச்சு அடையும் அதற்கு மணி அந்த அன்னகரில் பூதாரி மடை வளர்த்தன் புறம் பணியில் புத்த வடம் வட இந்த திருவதியை போகிறதுக்கு கால் பூசு தான் நாவுக்கரசர் பெருமாள் உழவாரம்லாம் செய்து பதியம் பாரியிருக்கார் அந்த பதியம் விதிக்கக்கூட தகுதியில் கண்டிப்பாக எல்லாரும் வரையறை படுத்திட்டாங்க சுந்தர ஞானசம்பந்த நாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் எட்டு எட்டாம் நூற்றாண்டு இது வந்து யார் மறுக்கலை அதனால ஒரு நூற்றாண்டுக்கு பின்னந்தவர் ஞானசம் ஆகப்பட்ட அப்படிங்கும்போது அந்த ஊரில் திருவதியில் அவர் அதிகமாக பாடினார் என்றனால கால் மதிப்பதற்கங்கே உதவுகிறார் அவ்வளவு அந்த முன்னிருந்த அனைவரும் மீது இருக்கிற பக்தி திருவதியை புறத்தணிந்தார் உடையவர் உலகேத்தும் உடவாரப்படையாளி உடையவருக்கு கைத்தொன்று விரும்புபெறும் அதிக நிற்த்து அரை மதற்கு கண்டுமணிந்து அன்னகரின் மறை வளர்த்தன் புறம்பலையில் சித்த வடமடம் உங்க அந்த ஊர் பக்கத்துல சித்த வட மரம் ஒரு மடம் வட மடம் அங்க வந்து சென்றாராம் சென்றார் வரி வளர்ப்பு சூழ் மடத்தின் மன்தொண்டர் விருதீ கடில வீரட்டான தெரிதாய் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் நடைகின்ற வரிதனம்துள்ள பள்ளி வந்தருளினார் கூட அடிவெல்லாம் வந்திருக்காங்க வந்தவொடனே சித்தோர மடத்துக்கு போனவொன்னே சரின்னு அப்படியே வீரக்கானத்தினுடைய பெருமானி மனதை ஏன்னா போகலை ஏன்னா அவர் அவர் மிதிச்சேரத்தில் நாம் போக என்ற எண்ணத்தினாலே இந்த சித்தோர மடத்தில் பூந்து படுக்கும்போது தூக்கம் வரல திருவதியை பெருமான் நினைக்க முடியல திருவரும் சரி ஆனால் அவர் இத்த கால் நம்ம வைக்கக்கூடாது மரியாதை அல்ல பண்பும் அல்ல என்று கருது இப்படிலாம் இருந்தாராம் இருந்தவொடனே நான் பள்ளி மறந்து அது கண்டு வீரட்டத்தை மறந்தவர்களும் அங்கனரும் முது வடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமி பொது மதத்தை கூழ்ந்து பூந்தாறாம் திருமுடி மேல் பதுவ மலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் கொழப்பைந்தார் அந்த மதத்துக்கு நம்ம பெருமானு வந்தாராம் எப்படி வந்தார்னா அரியவராகி வந்தாராம் வந்தால் இவர் வந்து கிழக்கத்தலை வைச்சு பிறக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கண்ணா மேற்க வைக்க விட வைக்கப்படாமல் வடக்க வைக்கப்படாது அத்தமும் பொருளும் போக்கும் ஆனாதோர் வடக்குத்தானே வடக்க தலை வச்சா பொருளெல்லாம் போடுங்க இயற்கை வச்சோம்னா கொஞ்சம் கலக்கமெல்லாம் இருந்தாங்க கூதுமான வரை கிழக்கு வைத்துப்படுத்துறது அல்லது கிழக்கு வைத்துப்படுத்துறது அல்லது அதனால் இவர் போய் அப்படி படுத்துறாங்க படுத்தா படுத்து கொஞ்சம் லேசாக கண்ணசுந்தார் அசுந்தா திருவதியை பிறட்ட பிறட்டான பெருமான் இவர் இப்படி இப்படி வச்சு இப்படி படுத்து வந்தாருன்னு இவர் இந்த தலைக்கு இருந்து ஏற தலை இங்கே வச்சு தன் காலை அவர் மேலே பறிஞ பண்ண தன் காலை காடை திருவதியை பெருமான் அதெல்லாம் வழியாக அந்த மாதிரி கொடுத்தது என்னென்னா திருவடி தீட்சின்னா லேசில் இருக்கா நல்ல திருவடி தேச்சிங்கிறது நாங்களே மடத்தில் இருந்தும் கூட திருவடி தீச்சி வந்து ரெண்டு இவ்வளோ ஆண்டுகளில் ரெண்டே பேருக்கு தான் பார்த்துருக்குறோம் திருவடி தீச்சி நம்முடைய இவர் இருக்காங்க தொண்டை மண்டல ஆகியன முன்னு இருந்தார் முத்துசூன்னு அவர் குலவர் அவரை காய் வாங்கிட்டார் அவருக்கு நம்முடைய அப்போ திருவாவூர்லேருந்த குருமூர்த்தி திருமண தீபத்தை பண்ணி வைத்தார் இங்கே காஞ்சிபுரத்தை தொண்டமணில் ஆதரப்ப அப்போ தான் அப்படியே அவர் ஒரு இந்த மாதிரி பரியலை அப்படி இப்படி உட்காந்துட்டார் அவர் கரையில் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே கொண்டு வந்தார் அந்த சம்மணம் மூட்டெலாம் உட்காந்தாங்க அந்த குருமூர்த்தி மிகுவாக அப்படியே காலை அது அப்படி வலது கால முன்னே அந்த திருமுடியில் விற்று அப்புறம் இடது காலையும் வச்சு இந்த வாழ்நாளிலேயே அந்த மாதிரியும் பார்த்தது திருமதி தீபங்கிறது அந்த அவரு தான் அவர்தான் பண்ணிட்டாங்க பெரும்பாலும் திருநீதி தீபம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் தீர்ச்சியிருக்கோம்னா வாக்குதான் நல்லா போய் உட்கார்ந்து வேண்டியது உட்கார்ந்த உடனே அப்படியே தெரியும் கட்ட அப்படியே இருக்க வேண்டியது குருநாதர் வருவாங்க வந்த உடனே அந்த குருநாதர் பெரிய சுண்டு இருக்கும் அதை எடுத்து நம்ம மாணாக்கராக இருக்கிற நாம அப்படி அப்படி உட்காந்துருக்கணும் அவங்களுக்கு முன்னாலே உட்காந்து அந்த சுண்டு அப்படி நமக்கு மேலே அவங்க தலையும் இப்படி கீழே வச்சு நாமும் இப்படி இருப்போம் எனக்கு ரெண்டு பேருக்கும் மேலே போட்டி வைத்து அப்போ தான் நம்முடைய முறை அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் சொன்னபோதும் நாமும் வெளியில் தெரியாது அவங்க சொல்கிறதும் இந்த ஆன்மாவுக்கு தான் இந்த ஆன்மான் சொல்கிறது அந்த குருநாதருக்கு தான் வெளிவடை முடிவாக சொல்லுவாங்க சொன்னால் முன்னே தடவை சொன்ன பிறகு அப்படியே துண்டை எடுக்கிறதுக்கு வந்துட்டால் அதான் சொல்லல பீப்பு அப்படின் சொல்லி சொல்லுவோம் திருவடி பீச்சுன்னு வைத்தது சொந்தமல்ல ஆன்மீக தான் வைப்பாங்க அந்த சூரியனா காரங்க சின்ன இவர் இவரும் ரொம்ப குள்ளம் அவரும் ரொம்ப குள்ளம் அதனால் அதை அப்படியே அந்த திருவடியை அப்படியே மெதுவாக எடுத்து அவர் அப்படியே திறமையில வைத்தார் பார்ப்பான் திருவடி திப்பியை முருகா முருகா எனவே இவர் பண்டிகை மருந்தருளினார் திருவீரக் கிராலத்தில் திருநாவுக்கரசர் அது கண்டு வீரத்த மருந்தரு அங்கனரும் முது மறையவராய் முன் ஒருவர் பொது மதத்தில் புகுந்து அந்த மதத்தில் இவர் எங்கே சித்தவடை மடத்தில் பூந்தாரோ அங்கே திருவதியை பெருமான் வந்து வந்து என்ன செய்யறா பூந்தாராம் திருமுடிமேல் மது மதத்தால் வைத்து பள்ளிகள்வார் போல் பயின்றார் இவர் பாருங்க திருப்படி திரிச்சு நேரம் இல்லை அவர் படுத்திருக்கார் இவர் வந்த நம்ம திருவதிய பெருமான் வந்திருக்கார் இவர் தலை எங்கே இருக்குதோ அங்கே இவர் காலை அப்படி மேலே வைத்து பெருமாங்கி அப்படின்னு அவரு ஐயர் ரூபாய் படுத்தார் யாரு பெருமானா படுத்த உடனே அதான் பள்ளி கொள்வார் போல் கையிருந்தார் பள்ளி கொள்ளலை ஏன் ஏன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டி இந்த தேவாரம் பறந்தான் வரணும் ஆமா அவர் குயில்கொள்வார் போல்னா கேசா தூங்க மாட்டாரா சிகிச்சை தேவாரம் இருக்கா அவர் சாப்பிடவும் மாட்டார் பொங்கல்லாம் இதெல்லாம் எது வச்சாலும் சக்கரை பொங்கல் வச்சாலும் அதை காட்டி அப்படி பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாம தான் அதில் அதான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி உண்ணுதிலேது உறக்கமேதுப்பா என்று சொன்னார் இங்கே பள்ளி இப்போது பரிசனமும் புயில் கொள்ள பள்ளி அமர்ந்த தூவுகிற மாதிரி இருந்தாராம் இப்படி காலை வச்சாராம் எத்த உடனே அந்நிலையை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன் அடியேன் தென்னியில் வைத்த உன் அடி என் தென்னியில் வைத்தனி என்ன கோபம் சிவாச்சியாக பட்டுலையா சிவாச்சியை படுத்திருக்கு படுத்தவங்க யாரோ வந்து படுத்தவங்க யாரோ வந்து படுத்திருக்காங்க நாட்டுக்கு அவங்க காலம் யாரையா உங்கள் காலை வந்து தலையில் வைக்கிறீங்க இப்போ எட்டைப்படுத்தலையா என்ன போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சண்டை போட போகிறவங்களா அவங்க என்ன போம் அப்படின்னு சொல்லி போயிர் அல்லது உலோம் பொயிர் என்றான உலாயோ என்ன நீ இருக்கியா கேட்ட உடனே உலோம் போகி கண்ணு சொல்லி பேச பரவாயில்ல கோயில் உள்ள கோயில் இருக்கீங்களா கேட்ட உடனே உலோம்னு சொன்னதே கஷ்டமா அதுல என்ன தெரியுமா வாரினு சொல்லிட்டு பரவாயில்ல எல்லாம் இங்கே இருக்கிறான் ம் நடக்கட்டும் அங்கேயே அப்படின் சொல்கிறான் என்றான் அழுதாமூச்சு இசையோட பாடுவாங்க ஆனால் உங்களு அந்த வழியை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா புலோம் பொகீர் என்றான் இருக்கிற போன்னு சொன்னான் இப்படி தான் தலையை செய்யணும் ஏன்னா அந்த அதில் வழியே இல்லை ஏன்னா அவரை போய் சொல்ல முடியுமா பெருமானு ஆனால் இப்படி போய் சொல்லிட்டான் கோயில் என்ன ான்ிருந்துட்டி பாடுக்குழுது தலை சொல்லிதான் என்றாரி என்று சொல்லி சிவ இப்படியெல்லாம் அந்த பூந்தாறாம் திருமுடிமேல் பருவமலத்தால் வைத்து பள்ளி கொள்வார் பொல்பைந்தார் அந்நிலை ஆளுடன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் தென்னியில் வைத்தார் என்ன யார் யா பெரியவரே என்ன காலை வந்து உங்களுக்கு காலில் நம்ம தலையில் படுது அப்படின்னு சொன்னாராம் சொன்ன ஒன்னு அவர் என் வயசு அவர் வயசானவர்தானே ஆமாம் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் அதில் வயசு என்ன வயதுனா கொஞ்சம் நெஞ்சு ஆச்சாருக்கு அதனால் முன்னை பழம்பொரு முன்னைப்பொருள் அவர் பார்த்தாரு எனக்கு கிழக்கு வழக்கு தெரியல அப்படி வாய்க்கு விட்டாங்கண்ணா யார் யாரு வட்ச பெருபாள் அதெல்லாம் அப்படி படிக்கணும் திசை அறியா வகைண்ணா எனக்கு கருது பேருக்கு தெரியலப்பா வயசாகிட்டு இனி படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா தெரியலப்பா அதனால திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு கான் அது என்ன சொல்லிங்கன்னு கூட்டம் இல்லைப்பா வயசாக அதெல்லாம் தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஆச்சு அதான் தொண்ணூற்றி தொண்ணூற்று இங்கே அப்படிப்பட்ட மூப்பு எனக்கு எங்க கிழக்கமா இருக்கு தெரியலப்பா அதனால வைக்கிட்டேன் உடனே என்ன பண்ணாராம் ஆமா திசை ஏரியா வயசெய்த மூப்புக்கான் என்று உல என்றரு சிந்து தன்முடி அப்பால் மனத்தை அப்பால் மன்றில் மறந்தா தண்ணா திட்ட அதுக்காக இந்த மாதிரி வயதான கிழமெல்லாம் ஏன் வீட்டில் கிடக்க வேண்டியதான சொல்லுவாங்க வயதான கிழமை வீட்டில் கிடக்கிறது அதுக்கு எதுவும் நடு ஊரில் வந்துருக்குறது வீட்டில் இருந்தால் வந்துருக்கணும் என்று சொல்லணும் சொல்லல சங்கமான சரி பெரியவரை அப்படியே படுத்தணும் சொல்லிட்டு இது எட்ட போய் படிச்சுதான் பண்பான தன்மை பண்பான தன்மை பெரியவர்கள் பெரியவர்களை காட்டிருந்த பாங்கு பாங்கு போகிற போக்கில் இல்லைங்களா இந்த வயசானவர்கள் எதுக்கு வந்து சொல்லப்படாது ஏன் நமக்கும் அந்த மாதிரி முப்பது ஆண்டு ஆச்சான நமக்கும் வயசாகவும்ல நாமும் ஒரு காலத்தில் கிரமாகவும் இல்லை அன்றைக்கு ஒருத்தன் காத்திருப்பானில்ல இந்த மாதிரி சொல்ல அதை நாம் வச்சுக்கிட்டால் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அதனால் எனவே அதற்கு சிந்து தன்முடி அப்பா வைத்தே துணி மருந்து தான் தமிழ்நாதனும் அங்கு மவன் திருமுடி மேல் மீண்டு தாழ் நீட்டான் சரி பெரியவரே படுத்துக்க அதனால பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது படுத்து சொல்லிட்டு எக்க போய் படுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அங்கே இதே மாதிரி பந்துது அது எந்த இளைஞருக்கு தான் கோராது அதனால என்ன செய்தா அங்கு மவன் திருமடி மேல் மீண்டும் அவர் தாழ் நீத்த செங்கை தெங்கையல் பாய் தடம் பொடிசூள் திருநாவர் உராளி இங்கு என்னை பலகாலம் விதித்த நீ யார் என்ன தங்கை சரை கறந்தவிதான் அறிந்தலையோ எனக் கறந்தான் அங்கே திரும்ப அதே மாதிரி தலை வந்து யார் யார் சும்மா சும்மா தலையை வந்து கால் வைக்க வேண்டாரு என்ன உனக்கு தெரியாம இருக்குது சிவை சிவ அப்படின்னு மறைந்தான் அப்போதான் என்ன பண்ணாதான் செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் என்னுடைய முனைக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும்படி ஆயிடுது பெருமான் வயதா மகிழ்ந்த கோலத்தோடு ஒருமுறைக்கு இருபது பெருவி அது கருணை அல்லவா என்று நினைத்து மிக மருந்த நரான் சம்மா செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் அறியாத சாதியாருளே என்று தொடங்கும்படியான பாடல்தான் நான் அது என்ன பொருள் முதலோட தம்மானின்னா தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளாத ஒரு இனம் தெரியுது அதேப்ப ஊரானுக்கு இருக்கிற எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தலைவன் யாருன்னு தெரியல தனக்குரிய தலைவன் ஒவ்வொரு ஆன்மாவும் கூட தலைவன் ஓட்ட ஒன்று அந்த தலைவனை கூட தெரியாத ஒரு ஆன்மாலாம் இருக்கு உலகத்தில் நின்று பாருங்க அந்த அறியாத சாதியார் உள்ளது சாதியார்ன்னு என்ன இனத்தவர் நான் என்ன இது ஜாதி கீதியெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இனம் தன்னுடைய தலைவனி அறிந்த இனும் ஞானசம் தெரி அப்பர் சுவாமியிடலாம் தம்முடைய தலைவனை அறியாதயனும் அந்த பெருமானை அறியாதான் இல்லைங்கிற ஆளாம் இல்லைங்கிற ஆளுக்கெல்லாம் என்னான்னு கேட்டால் அறியாத சாதியார் அப்படி சொன்னால் போது மாதிரி இதை நமக்குள்ளே பேசிக்கலாம் யாராவது ஒரு கருப்பு திட்ட போச்சுன்னு நான் யாருன்னு கேட்டேன் அறியாத சாதியார் அவனுக்கு அதில் ஒன்று தான் தெரியுது தமிழ் அது காதல் விழாது விழுந்தானே அவர் என்னமோ சாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னை தான் சொல்கிறாரு ஒன்னதான் சொல்றாரு பொன்னானே அறியாத சாதியார் சொல்ல அருமையான திருமலை தொடர் தனக்குரிய தலைவனே கூட சென்று கொள்ளையாப்பா ஊராறு தலைவன்லாம் வேணும் நமக்குரியவன் யார் வருமானம் இல்லவா தெரிஞ்சு அது மாதிரி அருமையான பாடலாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் பாடுகின்ற பொழுது கூட கொஞ்சம் அந்த அதுக்குரிய தாளம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருப்பாங்க சரிங்களா அது எந்த பாடல்களையும் கொஞ்சம் மன்மையாக பாட தான் எதையும் மென்மையாக பாட தான் சரிங்களா எதையும் சொந்த கழுதழுத்து பாடணும் அப்படி தான் அந்த அதை சொல்லி அதான் நான் சொல்லிய பாட்டின் பொருள் நந்து சொல்லு செல்வரு சிவபுரத்தில் அப்போ சிவபுரம் செல்லும் சொன்ன சரிங்களா அதுக்கு என்ன தகுதி எப்படி கேட்டீங்கன்னா தான் சொல்கிற பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவோம் அதுதான் கைமாவின் பாடினார் பொன் திரளும் அணித்திரலும் பொடுகன் கோள்களும் மின் திரண்ட வெண்முத்தும் மின்மிளகு தருங்குறனும் வந்த ஆள் கொணந்து திருவழிகை வழிபடலால் வெண் திசையில் கங்கையனும் திருக்கடிலும் தலைத்தாடி இந்த திருக்கடில நதி இருக்கு அந்த கடல் நதி என்ன பண்ணுதான் பொன் திரளும் அணி திரளும் நல்ல மணிகள் கணிகள்லாம் கூட நிறைய ஆடிச்சு வருக ஆறா இருந்தால மணிகள்லாம் கூட வரலாம் பொருவெண் குரரும் யானையினுடைய தந்தம் அப்படி மேலே கூட வருமா அதெல்லாம் மின் திரண்ட வெண் முத்தும் முத்துக்கள் விரை மலரும் நல்ல மலர்கள் நருங்குறரும் அதுல அந்த இது இது முட்டை இருக்கின்ற முட்டுகள் வன் திசை வன் திரைகளால் கொண்டு அப்படியே அந்த அதில் அலையினால் அப்படியே அந்த கடித நதியானது என்ன அடிச்சுட்டு வருதுன்னா சவுரி சேருமா எடுத்துட்டு வரல இதெல்லாம் அடிச்சுட்டு வந்துதான் எது